ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வஹம் ஆச்சாரங்கர தலப்பில் வருஷையாக முக்கியமான சில தர்மங்களை பார்த்துன்னு வரும் அதில் நாம் சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள்னு சிலது இருக்குது காய்கறிகளே சிலது சாப்பிடக்கூடாத வஸ்துக்களில் வருது ஏன் அவைகளெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு சரித்திரமானதை நாம் விரிவாக பார்த்துன்னு வரோம் இது ஸ்ரீமத் ரா ராமனுக்கு முன் தலைமுறைகளில் நடந்த சம்பவம் இது அந்த சரித்திரத்தில் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்னா அந்த சகரன்கிற ராஜாவுக்கு முதல் பத்னி வைதர்பி ரெண்டாவது பத்னி சைபியா வைதர்பிக்கு பிறந்த குழந்த குழந்தையாக இல்லாமல் அது ஒரு சொரைக்காய் மாதிரி இருந்தது அதை தாத்திரிகள்னு சொல்லக்கூடியதான வளர்ப்பு தாயார்கள் அவர்கள்ட்ட கொடுத்து காப்பாற்ற சொன்னான் அவர்கள் அதை காப்பாற்றின்னு வந்தால் அது வெடித்து அந்த விதைகள் வெளியில் வந்து அந்த விதைகளிலிருந்து குழந்தைகள் ஆவிர்வவித்து வந்தது பரமேஸ்வரனுடைய ஒரு வரன் காரணமாக அறுபதுனாயிரம் குழந்தைகள் வந்தார் ரெண்டாவது பத்திரியான சைபியக்கே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அசமஞ்சன் பேர் வச்சான் ராஜா அசமஞ்சஹா அப்படின்னு பேர் வச்சான் அப்படி குழந்தைகள் வளர்ந்துன்னு அந்த அறுபதினாயிரம் குழந்தைகளும் ரொம்ப போக்கிரி குழந்தைகளாக இருக்குது சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது துஷ்டத்தனம் பண்ணுற குழந்தைகளாக இருக்குது அசமஞ்சனும் அதே போல தான் இருக்கான் சொன்னதை கேட்கறதில்ல துஷ்ட காரியங்கள் பண்ணுறது அப்படியே வளர்ந்துன்னு வரா அந்த ரெண்டாவது பத்தினியனுடைய குழந்தையான அசமஞ்சனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் ராஜா காலத்தில் கல்யாணம் பண்ணினால் அவனுக்கு கொஞ்சம் பொறுப்பு வரும் அப்படின்னு ராஜா நினச்சா அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பார்த்தான் அப்பவும் அவன் ஒன்றும் தெரிந்திரா போல தெரியல அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அசமஞ்சனுக்கு சரியான காலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கும் சகரன் அம்சுமான்னு பேர் வச்சான் சகரனுடைய பேரன் அம்சுமான்னு அப்படி ராஜ்யபாரம் பண்ணிட்டு வந்தான் ராஜ்யங்களில் தன்னால் கவனிக்க முடியாத காரியங்களை அசமஞ்சனை விட்டு கவனிக்க அப்படி பண்ணிட்டு வந்தான் ஆனால் அவனுக்கு எப்படி நடத்தணும் அப்படிங்கிற வழிமுறைகளை மீறி நடந்துக்கிறான் அவன் குழந்தைகள் பிறந்தால் இந்த குழந்தைகளை தூக்கி நதிகளில் விட்டெறியது ரூபாய் நோட்டுகளை கொளுத்துறது இராஜாங்க வஸ்துக்களை நாசம் பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அது ஜனங்கள்லாம் முறையிட்டா சகரன்ட்ட வந்து இது மாதிரி பண்ணுறான் ரொம்ப கோபம் வந்தது சகரனுக்கு பார்த்தான் நீ இந்த ஊரில் இருக்கப்படாதுன்னு நாட்டை விட்டு விரட்டி விட்டுட்டான் அசமஞ்சன இங்கேயாவது போன்னு விரட்டி விட்டுவிட்டான் அவன பேரனோடு கூட இருக்கான் இந்த அறுபது நாயிரம் குழந்தைகள் வளர்ந்துன்னு வருது அவளும் இருக்கா அம்சமானும் இருக்கான் அப்போது யோஜனை பண்ணினான் சகரன் நமக்கு வயசாகிறது நாம் இனி ஏதாவது சத்தியத்தையை நாம் ஏமாந்து அப்படின்னு அஸ்வமேத யாகம் பண்ணுவோம்னு ஆரம்பித்தான் சகரன் அப்படி அஸ்வமேத யாகம்னு ஒரு பெரிய யாகம் அது அந்த யாகத்தை ஆரம்பித்து பண்ணுறான் அந்த அஸ்வமேத யாகம் எப்படி பூர்த்தி ஆகும் அப்படின்னா அந்த அஸ்வமேதம்னு சொல்லக்கூடியதான யாகத்தில் ஒரு குதிரையை பூஜை பண்ணி அந்த குதிரையை திக்விஜயமாக அனுப்புறது அந்த குதிரை அப்படியே லோகத்தை பூரா சுற்றின்னு வரும் திரும்ப கிளம்பின இடத்துல அந்த குதிரை வந்து சேரணும் சேர்ந்ததுன்னா அந்த யாகமானது பூர்த்தி ஆகும் அப்படியே அந்த அஸ்வத்தை பூஜை பண்ணி ஒரு குதிரையை பூஜை பண்ணி அனுப்பினான் சகரன் அப்படியே அந்த குதிரை கிளம்பி போகிறது கிழக்கு நோக்கி கிளம்பி போச்சு அப்படியே போனால் எங்கே பார்த்தாலும் வறண்ட பூமியாக இருக்குது எங்கேயுமே பொருட்கள் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படியே அந்த குதிரை கண்ணுக்கு தெரிஞ்ச வரையிலும் பார்த்தா வறண்ட பூமியாக இருக்குது அப்படியே ஓட ஆரம்பித்தது குதிரை ஆகாரத்தை தேடின்னு அப்படி ஓட ஆரம்பித்த குதிரை கொஞ்சம் நாளில் எங்கே போச்சுன்னு தெரியல மறைஞ்சு போயிடுது இந்த குதிரை உடனே சேனைகள்லாம் வந்து ராஜா கிட்டே அந்த குதிரை ஓடித்து அப்புறம் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னான் உடனே ராஜா இந்த அறுபதினாயிரம் குழந்தைகளையும் கூப்பிட்டு அந்த குதிரையை தேடி பிடிச்சி அரிசனு வாங்குவோன்னு அனுப்பினார் அந்த அறுபதினாயிரம் குழந்தைகளும் இந்த பையங்களுமாக சேர்ந்து தேடுற கண்ணிலேயே படலை இவர்கள் உலகத்தை பூரா சுற்றின் வந்துட்டால் குதிரை கண்ணில் படலை திரும்ப வந்து இந்த குதிரை கண்ணில் படலன்னு அப்படி சொல்லக்கூடாது அந்த குதிரை இங்கே வந்தால் இந்த யாகமானது பூர்த்தியாகும் அந்த யாகத்தினுடைய பலன் எனக்கு பூர்ணமாக கிடைக்கும் எங்கே இருந்தாலும் போய் தேடி பிடிச்சின்னு வரணும் நீங்கள் குதிரையோடு தான் வரணும் குதிரை இல்லாமல் நீங்கள் நாட்டுக்கு திரும்பப்படாதுன்னு உத்தரவு பண்ணி அம்சுட்டான் சகரன் அந்த அறுபதினாயிரம் குழந்தைகளுமாக சல்லடை போட்டு தேடுறா கண்ணிலேயே படில்லை அவர்கள் சோர்வடைஞ்சுட்டான் தேடி பார்த்தா சரி இவர் சொல்கிற காரியம் நடக்கக்கூடிய காரியம் இல்லை இனி ஊருக்கு திரும்பாட்டை போனால் என்ன எங்கேயாவது போவோம்னு அவங்க வேலையை பார்த்துன்னு கலம்பிட்டாங்க அப்படி கிழக்க போனான் போனால் அங்க பூமி கொஞ்சம் வெடிச்சிருக்கு அந்த வெடிப்பு நடுவில் பார்த்தா கீழே போகிறது அதில் இறங்கினாங்க அந்த இருபது ஆயிரம் பேருமாக போய் பார்ப்போம்னு இறங்கி போய் பார்த்தால் அங்கே ஒரு மகர்ஷி தபஸ் பண்ணிகிட்டுருக்க அந்த இடத்துல மகாவிஷ்ணுவனுடைய அம்சமாக அவதரித்தவர் கபிலர்னு பேர் அந்த மகரிஷிக்கு அவர் தபஸ் பண்ணின்றிருக்காருங்க அங்கே பார்த்தால் பசுமையாக இருக்குது அவர் தபஸ் பண்ணுற இடம் அங்கே மேஞ்சின்றிருக்கு இந்த அஸ்வமேத யாகத்தில் அவுத்துவிடப்பட்ட குதிரை அந்த குதிரையை பார்த்தார்கள் இவர்கள் இங்கே இருக்க குதிரை இது அரிசன்படுவோம் ஊருக்குன்னு அந்த குதிரையை இழுத்தா இழுத்தாக வரமாட்டேங்கிறது அந்த குதிரை சத்தம் போட்டு அடித்து விரட்டி உதச்சி இழுத்துன்னு வர இந்த சத்தத்தை எல்லாம் அவர் தபஸில் இருந்தவர் தபஸு கலைஞ்சு போச்சு எழுதுன்னு பார்த்தால் ஒரே கூட்டம் பையங்க கூட்டம் அறுபதினாயிரம் பேரும் இறங்கியிருக்காங்க அவர் பார்த்தார் நாம் தபஸ் பண்ணிகிட்டு அது கூட தெரியாமல் இவங்க சத்தம் போடுறாங்கன்னு கோபமாக பார்த்தார் அவர்கள் அத்தனை பேரையும் அவர் பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் அத்தனை பேருமாக பஸ்மமாக ஆயிட்ட எரிஞ்சு போயிட்டான் தபஸுக்கு இடைஞ்சல் ஏன்னா தபுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அங்கே போய் நாம் இடைஞ்சல் பண்ணினால் நமக்கு பிராணஹானி வந்துடும் அது மாதிரி ஆயிடுத்து இந்த அறுபதினாயிரம் பேரும் எரிஞ்சு போயிட்டா அவர் கோபமாக பார்த்ததிலே.. அங்க அந்த குதிரை அப்படியே அங்கே மிஞ்சின்னு இருக்கு இப்படியாக ஆச்சு ராஜா எதிர்பார்த்துருக்கான்னு எதிர்பார்த்துருக்கான்னு போனவர்களை காணும் உடனே யோஜனை பண்ணின்னு இருக்கார் ராஜா என்ன பண்ணலாம்னு யோஜனை பண்ணுற பொழுது அந்த இடத்துல நாரத சுவாமி வந்து சேர்ந்தார் நாரதர் நாரதசுவாமி வந்து ராஜாவை பார்த்து குஷலம் விசாரிச்சுட்டு நாரதசுவாமி பேச ஆரம்பிக்கிற ராஜா கிட்ட மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்